சரோவாசாணோஸ் பிராத்மா தாரமஸ்வ இந்த அகிகரணத்துல என்ன விஷயம் இந்திரன் பிரசர்தன பார்த்து ஒரு வாக்கியம் சொல்றான் அந்த வாக்கியம் எப்படி இருக்கா பிராணோக்கு பிரஜாத்மா தம் மான் ஆயுகு அமிர்தல் நானே தான் பிராணம் நானே தான் பிராக்யம் பிரஜாத்மா சைதன்ய அப்படி உள்ள எண்ணெய் ஆயுகு அப்படிங்கிற குணத்தோடும் அமிர்தம் அமிர்தத்துவங்கிற குணத்தோடும் உபாசனம் பண்ணும் அப்படின்னு வாக்கியத்திலே சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இவரு சந்தேகம் வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு இது எந்த சந்தர்ப்பத்துல வந்திருக்கு அப்படின்னு கேட்ட இது பிரபர்தனகான ஒரு ராஜாதாக அபத்தியம் குமார் ஐபோதாசி இந்த பெயர்ல இருந்து விபோதாக அபாபரின் இருந்து கிடக்குது காசிராஜான்னு சொல்ற இவர் வந்து இந்திரனுக்கு இந்திரனுடைய பிரியமான ஸ்தானத்துக்கு போய் அதாவது இந்திரனுக்கு ஒரு சகாயம் பண்றதுக்காக யுத்தினாலும் அவருக்கு சகாயம் பண்றதுக்காக சகாயம் ஆனார் அப்ப இந்தபசாரம் பண்றதுக்காக என்கிட்ட ஏதாவது வரவேடன்னு கேட்கிறார் அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா துவமேவெணி என் மனுஷமும் மன்னியே மனுஷனான எனக்கு ரொம்ப ஹம் அதிசயன ஹிதம் ஹிததனம் இதுக்கு மேல ஹிதம்னு சொல்றது எதுவும் இல்லை அப்ப ஏற்பட்ட அதிசயிதமான ஒரு ஹிதத்தை நீயா பார்த்து எனக்கு தெரியும் எந்த ஹிதங்களையும் எனக்கு தெரியாது அதனால உனக்கு தெரியும் அதனால நீங்க ஒரு மனுஷனுக்கு அதிசயன ஹிதம் ரொம்ப ஹிதமாக இதை நினைக்கிறீ அத நீயாவது வார்த்தை கொடுக்குறோ அது எனக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்து இப்போ அதிசயன ஹிதம்ங்கிறது என்னன்னா அது பிரம்மம்தான் வரும் பிரம்மோபதேசம் தான் அதிசயன அவ்வளவுல உபதேசம் பிராணோஷ்ணி பிரஜாத்மா தம் மாம் ஆயு அமிர்தல் சுபாசுகள் உபனத்துல இந்த பிரகடனம் போல இருக்கு இன்னும் இதுல என்ன சந்தேகம் காரணம் காமிச்சு அதனால இந்த மாதிரி வருது இந்த வாசியத்துலேன்னு சொல்லுவோம் இந்திரன் தன் உபாதன மனசுல இருக்கா என்ன உபசனம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு தான் தெரியாதுமா இதன் சரீரம் பரிவிருக்க உத்தாபயதி பிராணன உபாதன மனசுல இல்லையா பிராணனை பத்தி ஒரு விஷயம் இந்த சரீரங்களுக்கு இது நடமாடுறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் பிராணம் தான் பிராணம் தான் இந்த சரீரத்தை எழுப்பி நிறுத்தி வச்சு வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பிராணம பத்தி ஒரு விவரம் தான் வாட்டன் வித்தியாசி வக்தான வித்யா வித்தியாசி இது இந்த வழி வாக்கியங்களும் மேல இது என்ன சொல்றது யாரு பேசுறதான அவனை பார்க்கணும் அவங்களுடைய பேச்ச கவனிச்சு என்ன பிரயோஜனம் பேச்சுக்கான சாதவிய உயர்வு இல்லையா வாக்குங்கிறது நம்ம சோத்திரங்கிறது கோத்தரமாக ஆகிறது அதுக்கு விஷயம் இல்லை ஆனா இந்த வாக்குக்கு வக்தாவாக அவர் செஞ்சிருக்காரு அவனை பார்க்க வத்தாரம் வித்யா வாடம் விதியா என்ற அதுதான் தெரியல இருக்கே அது தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை யார் வக்தத்தை பார்க்கணும் அப்படியானால் ஜீவாத்மாவா சொல்றதாக தெரியும் அந்த பிராணேவ பிர அமிர்தி இந்த பிராணம் தான் பிரஜாத்மான அமிர்தா ஜராமரணம் இல்லாதது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாக்கிறதுக்கு பிரம்மம் கிடைக்கும் ஆரம்பத்துல இசத்தமன் சொல்றது ரொம்ப திதம் என்னதுன்னா அது பிரம்மமான ஏராந்தத்துல ஆஹ் அமிருத்த அமிர்தத்துவத்துக்கு மேல பரம புருஷார்த்தம் வேற எதுவும் இல்லை மோசத்துக்கு மேல புருஷ அரசா பரம அதுக்கு சாகனமா இருக்கக்கூடிய பிரம்மஜானம் அப்படியானால அதுதான் இசத்து கிடைக்கிறது இப்படி பாக்க ஆரம்பத்திடையும் பிரம்மத்தை தான் சொல்லியிருக்கு முடிக்கடிச்ச ஆனந்த அதரக அமிர்தகான்னு சொல்றதுனா பிரம்மத்தை சொல்றதா நடுவுல உபதேச வாக்கியத்துல மாம் இந்திரன் சொல்றதுனா மாம்னா இந்திரன் தானே சொல்லிக்கிறான் அப்படின்னா இந்திர உபாசனம் பண்ணணும் அப்படின்னு வசாதம் பார்க்கணும் வாழ்க்கை பார்க்க வேண்டியது இல்லை இதே மாதிரி வரிசா கந்தம்யாசிட்ட காரம் வித்யா அப்படின்னு வரிசை ஜீவனை பத்தி சொல்லி வர்றதுனால ஜீவன உபதேசம் தரவு இந்த மாதிரி எல்லா விதமான லிங்கமும் பிரம்மலிங்கம் இருக்கு இந்த குழப்பமா இருக்கு சந்தேகம் வருது இந்த பிரதரனுக்கு உபதேசம் பண்ண விஷயம் எது அப்படின்னு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நீங்க அப்படி சந்திர சமச்சரான வாயுமாத்திரமீது உத தேவதா இல்ல தேவதா ஜீவ்மின்னு சொல்றாரா அப்படின்னு நினைக்கிறார்க என்ன நிர்ணயம் பண்ண போற ஒரே நிர்ணயம் தான் தீர்மானம் விசாரம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இது பிரம்மம் பிரம்மோபதேசம்னு தீர்மானம் பண்ண போறா அப்ப இது என்ன விசாரம் பண்றது என்ன வேண்டியிருக்கு ஏற்கனவே பிராணசப்தம் வந்து பிரம்மத்தை சொல்றதுக்காக சொல்லியாச்சு என்ன சத்தம் போட்டாலும் ஆகாசம்னு சொன்னா பிரம்மலிங்கம் இருந்தால் ஆகாசத்தம் இந்த இடத்துல பிரம்மத்தை குறிக்கிறது பிராணகான்னு இருக்கு ஆனா பிரம்மலிங்கம் இருக்கேங்கிறதுனால இந்த பிராணசப்தமும் பிரம்மசால்தான் சொல்றதுன்னு சொல்லி இனியும் பிரம்மலிங்கம் இருக்குன்னு சொல்லிருக்கேன் அப்படி இருக்கும் போது இந்த பிராணசப்தம் பிரம்மசால்தான் சொல்றதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த நியாயத்தினாலேயே இதுக்காக அகர அமிர்த்து கதம் இப்படி சந்தேகம் ஆனந்தா போதாதே பிரம்ம்தான தீர்மானமா இதுக்கு சமாதானம் ஏன்னா அந்த பிரம்மணி ஒண்ணுதான் சொல்லிருக்கு வேற இன்னொரு இல்ல ஆட்டாளன் சப்தம் அந்த இடத்துல பிரம்மத்தை தான் சொல்றது அப்படிங்கற தீர்மானமா சொல்லலாம் ஏன்னா பிரம்மணிங்க ஒண்ணுதான் மேல எடுக்கு ஆகாசர் எதுவும் இல்லை இல்ல பிராணிங்கம் மாத்திரம் இல்லை மதலிங்கங்களும் இருக்கு பிராணம்னு சொல்றதுக்கு வேண்டிய சேதமும் இருக்கு முக்ஷாணம் சொல்றதுக்கும் இருக்கு பிரம்மம்னு சொல்றதுக்கும் இருக்கு ஜீவன் சொல்றதுக்கும் இருக்கு இந்திரன்னு சொல்றதுக்கும் இருக்கு அதனால பிரம்மலிங்கம் மாத்தம் இங்க இருக்கிறதாக சொல்ல முடியாது அநேக லிங்கங்கள் இங்க சித்தனால திருமிய சந்தேகம் கலந்துருது நியாயத்தினாலும் இங்க யதார்த்தமாக ந கேவலம் மிக பிரம்மலிங்கமே உபலம் பிரம்மலிங்கம் ஒண்ணுதான் இங்க இருக்குன்னு சொல்ல முடியல சந்தி இத்தரலிங்காஸ் பரிதஷ் உத்லிங்கம் இது ஜீவலிங்கம் இது பத்திரம் இருக்கிறதுனால அத்த உபம் சந்த இடத்துல சித்தாந்தம் வாக்குமூணும் பூர்வபக் இந்த மூணு பூர்வபட்சத்துல மற்ற ரெண்டு பூர்வபக்ஷங்களை சூத்திரமே கலந்துவிட்டு சூத்திரத்தினாலேயும் நிராகரணம் பண்ண போற அதனால அதை இங்க விசார குடுக்கல சசிகாரம் இந்திரனை சொல்றது ஜ அடுத்த வாக்கிய அன் அனு சொன்னா வாக்கிய அன்பயம் வந்தது பலபதார்த்த அன்பங்கிறது அப்படி இல்லை உபக்ரமோபசம் உபக்கிரம உபசம்ஹா இந்த வாக்கிய சந்தர்ப்ப சமூகம் பிரகடனம் அது இந்த பிரகடனத்துடைய உபக்கிரம உபசம்ஹாரத்தை நாம ஆலோசித்து பார்ப்போம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது பிரம்மத்தை குறிக்க தெரிவிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு அதனால உபக்ரமோபசம்ஹாரூபியம் சொல்ற தாற்பரிய லிங்கத்திரணம் கூட பிரம்ம தாத்யகம் தீர்மானம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப முக்கியமா உபதேசம் பண்ணக்கூடிய வீரர்களுடைய இந்த வாக்கியம் நிச்சயமா பிரம்மசதான் சொல்லணும் அதனால பிராணஹானு எந்த சத்தமான வாக்கியத்துல உள்ள பிராணசத்தம் அப்படின்னு சொல்லி பௌர்வாபிரியேண பரியாலோசியமான வாக்கிய பதானாம் சமன்வய பிரம்ம பிரதிபாதன பரஹ உபலே இந்த பதங்களுடைய சமன்வயம்னா தாத்தர் பிரதிபாதனத்துக்காக தான் இந்த பதன்கள் வந்திருக்கு அப்படின்னு தெரிய இருக்கு உபகாரத்துல என்ன இருக்கு இந்த வரத்தைக்காக சொன்னா பிரதர்ஜனம் பரமபுருஷார்த்தத்தையே வரமான் கேட்கிறான் பிரணீஸ்வ உணம் பரமாத்மான சொல்ல முடியாதேன் கேட்ட பரமபுருஷார்த்தேன் மோஷத்தில் வேற வழியே கையாலே தஞ்சானம் ஒண்ணுதான் பிரம்மஜான ஆத்மசாட்சா ஒண்ணுதான் காரணம் என்று சொல்லி இருக்கு அதனால இந்த ஆரம்பத்துல ஒரு சிததமத்துவம் இதகவத் சொன்னதரை லேகம் பிரம்ம லிங்கம் உபகிரமக்கட பிரம்ம சொபத்தி அவர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது அவர் கேட்டிருக்கார்னா இவர் சொல்றது பிரம்ம சொபத்தி சொன்னதாகத்தான் இருக்கின்ற Hahn அவனற प्राणவாசித் பிரញ្ញாத்மாங்கிற வாசிம் ब्रह्मபகாंश விரிகிறது তথা தயோமாம் வேத நஹவை தస్య கேனசன கர்மणा லோகோ நிஹ்யதே அதாவது லிங்கங்கள்லாம் கிடையாது ஆரம்பம் பிரம்மத்தை குறிக்கிறது பிரம்மத்தை பத்தி தான் தெரிவிக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்ட மத்தியத்திலும் பிரம்மத்துடைய பராமரிசங்களுக்கு எப்படி அதனுடைய கவனம் சொல்றேன் லிங்கன் காமிக்கிறேன் அந்த அவர் என்ன சொன்னார் எங்க ரெண்டு உபதேசம் இந்த ஜானத்தினுடைய பிரசாமி அந்த ஓநாய்களுக்கு காட்டு நாய்களுக்கு ஆகாரமாகப்பட்டினாலும் எனக்கு அதனாலும் கூட ஆணி ஏற்படல இந்த பாவங்கள் எனக்கு வரவே இல்லை அப்படின்னா உபதேசம் எந்த ஒட்டாது அந்த ஜானிய ஒட்டாது பிரம்ம ஜானின்னு சொல்லியிருக்க பிரம்ம ஜானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கற்பருத்தம் இல்லாததுனால அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் ஏதோ நடந்து அந்த கர்மா இதனை மததிகமா உத்தரபூர்வாக யோகோ அசேஷ விநாசம் அப்படின்னு அந்த தீர்மானம் பண்ணக்கூடாது பிரம்ம ஜானம் பண்ணி வந்தால்தான் பருவ கர்ம பயம் அதாவது ஏற்கனவே பண்ணின கர்மாக்களுக்கெல்லாம் பயம் மேற்கொண்டு ஏதாவது பண்ணினால் அது ஒட்டாது அப்படிங்கிற பலம் பிரம்ம ஜானத்திலே அது ஃலத்தை சொல்லிருக்காலே இவரு சா உபேஷம் அந்தமாரி ஃபட்டத்துஜான கமாணை தெரிக்கிறானோ அவரையும் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எதுவும் பாதிக்க முடியாது அப்படின்னா தனக்கு மாத்திரம் இந்த பலம் கிடைச்சதா சொல்லல என்ன நீ கிடைக்க கூட்டீங்கன்னா அப்படியான உடனும் வந்து இதே பலம் கிடைக்கும் அப்படின்னா என்னதாக இருக்கணும் Brahma Eva ஆத்மசாட்ச இருந்தமே உபபத்தியதே பிராணோஸ்மின்னு சொல்லிட்டு அடுத்த அஹம் சேத்தனா சைதன்யம் சைத்தன்யஸ்வரூபமாக சொல்லுகிறார் அது வாழுக்கு வராது பிராணவாயு எடுத்துன்னா பிரசித்திய எடுத்து பிராணவாயுன்னு வச்சிருந்தோம்னா அதுக்கு பிரஜாத்மத் வராது அது ஜடம் நகை அச்சேதாயோ பிரஜாத்மத்துவம் சம்பவம் மத்திய பராமர்ஷமா ஆரம்பத்துல பிரம்மத்தி இருக்கு நடுவலை பிரம்மலிம்பம் இருக்கு முருக்க இருக்கு தான் உபசம் ஆனந்தோ அஜரோ அமதஸ்வாதிமண அந்நவந்தம் ரத்தத்தில் துணா அர்த்தத்தை சொன்னதுன்னா வேற ஏதாவது பிராணவாயு ஜடம் அதுக்கு துக்கம் கிடையாது கொண்டு போகலாம் ஆனா ஆனந்த வாஸ்தமான முக்கிய அர்த்தத்தை தியாகம் பண்ணினாண்டிருக்கு பிரம்மத்தை சம்ம அதுவே ஆனந்தம் சொல்லலாம் அதே மாதிரி அஜரகா அமிர்தக அமிர்தம் அவினாசித்தும் இதெல்லாம் எதுல வரலாம் பிரம்மத்த வேற எதுவுக்குமே முக்கியமான அவினாசத்தும் விஷயத்துவம் கிடையவே அதனால கடைகளை முடிக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தும் அமிர்தத்தம் இதெல்லாம் பிரம்மலிங்கம் பிரம்மந்தான் உதய சம்பந்தப்பட்ட விஷயம்னு தெரிய தெரிவிக்கிறது सह न साधुना कर्मण भूरा नोए असाधुना कर्मण कमीयाष एव साधुकर्म करेभ्यो लोकेभ्युन्वी असाधुकर्म करमेभ्यो लोकेभ्य अभोन लोकाधिपतिश लोकेश பரஸிம் பிரம்மணி ஆச்சரியமான அனுபவிக்கும் அதுக்கு ஒரு அதிசயம் இல்லை அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரித்தி அபிவிருத்தி ஏற்பட்டதாக சொல்ல முடியாது அதே மாதிரி செய்யக்கூடிய அசாது கர்மா சாபகர்மாவால அதுக்கு ஒரு ஹானி ஏற்பட்டதாகவும் சொல்ல முடியாது பக்கமா பார்த்தோம்னா இந்த ஆத்மா தான் நம்மள சாதுவான கர்மாவ பண்ணும்படியாக செய்யறது அசாதுவான கர்மாவ பண்ணும்படியாக செய்யறது எவனை வந்து மேல் அதாவது நல்ல கடிக்கு போக வைக்கணும்னு அது நினைக்கிறதோ அவன் மூலமாக அது நல்ல கர்மாவாக நினைக்கிறது எவனை அதோகதி கொண்டு போகணும்னு நினைக்கிறதோ அவன் மூலமாக பாவ நினைக்கிறது இப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை யார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னா பரமாத்மாவை தான் சொல்லலாம் பரமாத்மாவுக்குதான் கர்மாவுக்கும் காரகம் பராத்து தச்சுதே அப்படிங்கிற அதிகரணத்துல நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம சுதந்திர கருத்தானு சொல்ல முடியாது நமக்கு பிரேரகமாக பரமாத்மா இருக்கார் அவர்தான் அடிஷ்டாவாத நமக்கு அந்தர்யாமியாகவும் இது ஒரு ரூபத்துல அவரை பிரேரணை பண்ணிதான் நம்ம வேலை செய்யறோம் அதாவது நாம செய்யக்கூடிய கர்மாவுக்கு பரமாத்மாவும் ஒரு காரணம் அப்படிங்கறத அதை வச்சுங்க அப்படிங்கிற பிரயோகம் அப்ப இது யாருக்கு வரும் நம்ம சாதாரண பிராணனுக்கு வராது சர்வமேத பரஸ்பின் பிரம்மன் ஆச்சரியமானே அனுகூலத்தையும் கட்சி நிச்சய பிராணம் முக்கிய காரணம் வச்சுதான் இது பிரம்மா அதனால நீங்க பிராணம்னு சொன்ன மாதிரி பிரம்ம தெரியல